வானொலியின் பொது அறிவு வணக்கம் நவம்பர் இருபத்தி எட்டு இரண்டாயிரத்தி பத்தொன்பது நற்றினையின் பொது அறிவு குவியலுக்காக சென்னையிலிருந்து ஆனி நேற்றைய கேள்விகளுக்கான பதில்கள் ஒன்று இந்தியாவில் உள்ள உச்ச நீதிமன்றத்தின் மொத்த நீதிபதிகளின் எண்ணிக்கை தலைமை நீதிபதி உட்பட முப்பத்தி பேர் இரண்டு ராஜஸ்தான் மாநிலத்தில் உயர்நீதிமன்றம் ஜோத்பூர் நகரில் அமைந்துள்ளது இனி இன்றைய கேள்விகள் 1. உலக காதுகேளாதோர் தினம் எந்த தேதியில் அனுசரிக்கப்படுகிறது 2. புதிதாக அறுபத்தி வகை கடல் உயிரினங்கள் சமீபத்தில் எங்கே கண்டுபிடிக்கப்பட்டன மூன்று மகாத்மா காந்தி மற்றும் லியோ டால்ஸ்டாய் ஆகியோரின் கண்காட்சி சமீபத்தில் எங்கே திறந்து வைக்கப்பட்டது நன்றி மீண்டும் சந்திப்போம்